ார்கள் இது அலி வசல்ல தெரிய வந்தது அவர்களை அழைத்து நபி சொல்லாஹும் அலிவசம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்ததே என்றார்கள் இறை தூதர் அவர்களே விரும்புகிறோம் என்று கூறினார்கள் நடந்து வரும் உங்களின் காலடிகள் நன்மைகளாக எழுதப்படும் என்று கூறினார்கள் அறிவிப்பில் ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்து உண்டு என்று உள்ளது புகாரி முஸ்லிம் ஆறு ஆறு நான்கு